ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கிற தலைப்புல ரொம்ப முக்கியமான சில தர்மங்களை பார்த்துன்னு வரோம் அதில் நாம் சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் சில நிஷித்தமான நம்முடைய மகரிஷிகள் சொல்லப்பட் சொல்கிறா சேர்த்துக்கக்கூடாத காய்கறிகள் அதாவது சுரக்காய் பீர்க்கங்காய் வெங்காயம் பூண்டு காலிஃப்ளவர் இது மாதிரி காய்கறிகளை நாம் தினப்படி சேர்த்துக்க விடாது ஏன் அப்படின்னா அதில் மருத்துவ குணங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அது சாப்பிட்டால் நமக்கு சில வியாதிகள்லாம் வராது அப்படியெல்லாம் பிரச்சாரங்களில் சொல்லப்பட்டாலும் கூட அதில் எந்த அளவுக்கு நாம் நல்லதை எதிர்பார்க்குறோமோ அதை விட அதிகப்படியாக நமக்கு கெடுதலை கொடுக்கறது இந்த காய்கறிகள்லாம் ஆகையினாலே தான் இந்த காஷி யாத்திரை போயிட்டு அங்க சில காய்கறிகளை விடுறதுன்னு ஒரு வழக்கத்தில் இருக்குது அது உண்மையாக எப்படி இருக்குதுன்னு கேட்டால் காசி கண்டத்தில் பொழுது அரி விட்டுட்டு வந்துடணும் காசி யாத்திரையில் அப்படின்னு சொல்கிறார் அரி ஷட்வர்கம்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் இந்த ஆறுக்கும் தான் அரி ஷட்வர்கம்னு பேர் இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இவைகளெல்லாம் விட்டுட்டு வந்துட்ணும் காசு யாத்திரை பொண்ணினால் அப்படின்னு இருந்ததை ஏதோ காலப்போக்கில் அரி ஷட்பர்கிறது கரி ஷட்வர்கம்னு ஆயிடுத்து போல இருக்கு ஏதோ சில காய்கறிகளை விடுறது ஏதோ இலையை விடுறது அப்படின்னு சம்பிரதாயங்களில் சொல்கிற அது மாதிரி விடுற பொழுது இந்த மாதிரி காய்கறிகளை விட்டுடணும் இந்த வெங்காயம் பூண்டு சொரைக்கா இந்த காய்கறிகள்லாம் விட்டுட்டு வந்தோன்னும் காசி யாத்திரை போனான்னு வச்சுக்கணும் ஏன்னால் எப்போது நம்முடைய ரிஷிகள்லாம் இதெல்லாம் சாப்பிடப்படாதுன்னு வலியுறுத்தி சொல்கிறாலோ அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதையெல்லாம் நாம் பின்பற்றாததுனாலே தான் தெருத்துக்கு தெரு பிள்ளையார் கோவில் இருக்கோ இல்லையோ தெருக்கு தெரு ஹாஸ்பிட்டலை பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரி கண்ணில் இருக்கு காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு வியாதி வளர்ந்து போச்சு கூட்டம் தாங்கல்ல அப்போ மருத்துவமனைகள் அதிகப்படியாக தேவைப்படுறது பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னா நாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்யறது சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை சாப்பிட்றது பேசக்கூடாத விஷயங்களை பேசுறது கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்கறது இதெல்லாம் தான் காரணம் அடிப்படையாக அதில் இந்த காய்கறிகளை சேர்த்துக்கப்படாதுங்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்லப்படுறது ராமாயணத்தில் அதை தான் நாம் பார்த்துன்னு வரோம் மேற்கொண்டு அந்த சரித்திரம் என்ன ஆச்சுன்னா அந்த சகரன் அந்த ராஜா தன்னுடைய ரெண்டு பத்திரிகளோடு கூட தினமும் பஞ்சாயத்தின பூஜை பண்ணுறது பிரதோஷ காலத்தில் பரமேஸ்வரனை ஆராதிக்கிறது சோமாஸ்கந்த மூர்த்தியாக பரமேஸ்வரனை ஆராதிச்சுன்னு வந்தார் அந்த ராஜா தனக்கு சந்ததிகள் ஏற்படணும்னு அப்படி ஒரு நாளைக்கு அந்த ராஜாவுக்கு ஸ்வப்னம் பரமேஸ்வரன் கைலாசத்திலிருந்து பார்வதியோடு கூட காட்சி கொடுக்குறார் அந்த ராஜாவுக்கு அப்படி காட்சி கொடுத்து அந்த ராஜாவுக்கு உனக்கு ரெண்டு பத்திரிகளிடத்துலையும் உனக்கு சந்ததிகள் ஏற்படும் அதில் சரியான காலத்தில் குழந்தைகள் பிறக்கும் அதாவது ஒரு பத்தினிகிட்டேருந்து அறுபதுனாயிரம் குழந்தைகள் பிறக்கும் ஆனால் அத்தனை குழந்தைகளும் ஒன்று சொன்னபடி கேட்காமல் போயிடும் இன்னொரு பத்தினிகிட்டேருந்து உனக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை உனக்கு வம்சவருத்தியாக அமையும் அப்படின்னு பரமேஸ்வரன் அனுகிரகம் அப்படி அந்த ராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு அந்தர்தியானமாயிட்டார் பரமேஸ்வரன் அந்த ராஜாவுக்கு அந்த பரமேஸ்வரன் கொடுத்த வரன் மறந்து போயிடுது சுப்னத்தில் வந்ததினால ஆனால் தனக்கு சந்ததி உண்டுங்கிற தீர்மானம் ஏற்பட்டது ராஜாவுக்கு அப்படி பரமேஸ்வரன் ஆராதிச்சுட்டே வந்தார் அந்த ரெண்டு பத்தினிகளுமாக கர்ப்பமாக இருந்தார் அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே இந்த அந்த காலத்தில் செய்ய வேண்டியதான பும்சுமனம் சீமந்தம் இவைகளெல்லாம் செய்து ராஜா எதிர்பார்த்துட்டு இருந்தான் அந்த முதல் பத்தினியான வைதர்பி அவள் முதல்ல பிரசவித்தாள் அது என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த பிரசவத்தில் குழந்தையாக இல்லாமல் ரெண்டு ஒரு பிண்டமாக ரெண்டு பிறந்தது பிண்டம்னோ ஒரு உருருவமாக இருக்குது அது இன்னும் உருவம்னு கண்டுபிடிக்க முடியல அப்படி பிறந்தது அந்த ராஜா இன்னும் இப்படி பிறந்துவிடுத்தே இதை நான் வச்சுக்க வேண்டாம் இதை வீசி எரிஞ்சுடணும்னு தீர்மானம் ராஜா அப்போது அன்றைக்கி ராத்திரி திரும்பவும் அந்த ராஜாவுக்கு சொப்னம் வந்தது ஒரு அசரீரியாக சொப்னம் என்னென்னா உனக்கு பிறந்த அந்த பிண்டமாக இருக்கக்கூடியதை அப்படி வீசி எறிகிறேன்னு சொல்லி சாகசம் பண்ணாதே நீ அத ரெண்டையும் வச்சு காப்பாற்று அது உனக்கு குழந்தையாக ஆகும் அப்படின்னு அசரீரி கேட்டது அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப குழம்பி போனான் ராஜா அப்படி குழம்பி யோஜனை பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வந்தான் என்னென்னா அந்த ரெண்டு பிண்டத்தையும் எடுத்து பார்த்தான் ராஜா பார்த்தால் சுரக்காய் மாதிரி இருக்குது அந்த உருவம் ஒரு மனுஷன் மாதிரியோ ஒரு மிருகம் மாதிரியோ இல்லை ஒரு சுரக்காய் உருவத்தில் இருந்தது அது அதை ராஜா தான் வச்சுக்கிறதுக்கு அபிப்பிராயப்படலை அப்போது என்ன பண்ணினா அதற்குன்னு தாத்திரிகளை நியமித்தா தாத்திரிகள்னால் எடுத்து வளர்க்கிறவர்கள் அப்படி பெண்களை நியமித்து அவர்கள்ட்ட அந்த ரெண்டு பிண்டத்தையும் கொடுத்தான் கொடுத்து இதை ஜாக்கிரதையாக பராமரிக்கணும் எக்காரணத்தை கொண்டும் அதை அலட்சியப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அவள்கிட்ட கொடுத்துட்டான் அவர்கள் அதை ஒரு பானையில் போட்டு அதை பராமரிச்சுன்னு அந்த ரெண்டு காயும் வெடித்தது அப்படி வெடித்து சூடு தாங்காமல் அப்படி வெடித்தது வெடித்து அதிலிருந்து விதைகள்லாம் வெளியில் விழுந்தது அந்த விதைகளெல்லாம் எடுத்து வச்சு அவர்கள் பாதுகாக்கிறார் அந்த விதைகளிலேருந்து அறுபதினாயிரம் குழந்தைகள் வெளியில் வந்தா அந்த அறுபதினாயிரம் குழந்தைகள் அதிலிருந்து மனுஷ உருவத்தோடு வெளியில் வந்த அந்த அத்தனை குழந்தையும் அந்த ராஜா பராமரிக்கிறான் ஆனால் அந்த குழந்தைகள்லாம் துஷ்டர்களாக இருக்குது ராஜா சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது போக்கிரிகளாக இருக்குது செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் செய்யறது எப்படி இருக்குது அந்த குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் அந்த ரெண்டு உருவமாக பிறந்த அந்த சமயம் தாண்டி அந்த ரெண்டாவது பத்னியும் பிரசவிச்சாள் சைபியா அவளுக்கு பிரசவ வழி வந்து அவளுக்கு பிரசவமாச்சு அவளுக்கு ஒரு முழு ஆண் குழந்த பிறந்தது அவள் அந்த குழந்தைய பிரியமாக வளர்த்துன்னு வரா அப்படி இந்த பத்னி அறுபதனாயிரம் குழந்தைகளையும் அவள் அந்த குழந்தையுமாக பராமரிக்கிறதுன்னு பண்ணிவிட்டு வரா மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்